தொண்ணூறு அறிவிக்கின்றார்கள் நபி அலிசல்ல ஒரு பகுதியில் இருந்துக்கு செல்வார்கள் எங்களின் நெஞ்சுகளையும் தோல் கொட்டைகளையும் தடவுவார்கள் நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள் உங்களின் இதயங்கள் மாறுபட்டுவிடும் என்று கூறிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் முதல் வரிசைகளில் உள்ளோருக்கு அருள் புரிகிறான் வானவர்கள் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறார்கள் என்றும் கூறினார்கள் அபுதாவோ ஆறு ஆறு நான்கு